त्रिविधं नरकस्येदं द्वारं कामः ிவிதம் நேதம் நாதத்தோ தியஜேத் இங்கே भगवान, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் இந்த அசுரகுணத்தினுடைய சாரம் அசுரகுணத்தினுடைய சாரம் அசுரகுணத்தை விடணுங்கிறார் அசுரகுணத்தினுடைய சாரம் என்னன்னா இதம் நரகசிய துவாரம் நரகசிய இதம் த்ரிவிதம் துவாரம் அஸ்தி நரகத்துக்கு வாசல் மூணுங்கிறார் நரகத்துக்கு நரகம்னா துன்பம்னு வச்சுங்க நரகம்னா நரக லோகம் இருக்குதுன்னு சொல்லலாம் அது வேறு விஷயம் திருவள்ளுவருடைய மொழியில் என்ன தெரியுமோ பேர் அலருன்னு பேர் அண்ணாத்தல் செய்யாது அலறு பேர் நரகம்னு அர்த்தம் புத்தேள் உலகு அப்படின்னா சொர்க்கம்னு அர்த்தம் புத்தேள் உலகுன்னா சொர்க்கம்னு பேர் அழரு அப்படின்னு சொன்னால் நரக்கம் ஆரிருள் அப்படின்னா நரக்கம் அடக்கம் அமரருள் உயிக்கும் அமரர்னா தேவர் தேவர் தேவ தேவலோகத்தில் தேவசரீரத்தை குடிக்குமா அடங்காமை ஆரிருள் உயித்து விடும் ஆரிருள்னா நரக்கம் வெளிச்சமே இருக்காது இருட்டுக்குள்ளே ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுன்னு சேர்த்துக்க வேண்டிதான் ஆரிருள் சாதாரண இருள் இல்லை ஆரிருள் உயி்த்து விடும் அமரருள் உயிக்கும் பணிவு தேவத்தன்மையை கொடுக்கும் பணிவுக்கு அடங்காமை பணிவின்மையானது துன்பத்தில் ஆழ்த்தி விடும் அப்படின்னு அர்த்தம் எளிமையாக சொல்லியிருக்கார் இதை படிக்க முடியல ஆக நரகசிய இதம் த்ரிவிதம் துவாரம் இதங்கிற நம்ம எல்லோரும் அனுபவிச்சுருக்கோமே துன்பத்துக்கு நம்மகிட்டேயே காரணம் இருக்கப்பனே நம்மகிட்டயே காரணம் இருக்குது துன்பத்துக்கு என்னதுன்னா அது மாத்திரம் இல்லை ஆத்மனா நாசனம் ஆத்மனஹா நாசனம் துவாரம் ஆத்மனஹா அர்த்தம் தன்னுடைய தன்னுடைய அழிவுக்கு காரணம் தன்னுடைய அழிவுக்குன்னா என்ன அர்த்தம் பிறவியை அழிப்பதற்கு மன அமைதி கெடுவதற்கு ஆத்மாவை ஒருபொழுதும் அழிக்க முடியாது நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ஆனால் நிம்மதியாக இருக்காது புத்தி நாசாத் பிரணஸ்ய தீனர் ரெண்டாவது கடைசியில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கையை பயனில்லாமல் அழிப்பது வாழ்க்கையை வீணாக்குவது இந்த இருக்க போகிறது எத்தனை நாள் இந்த இவ்வளோ பெரிய கால வெள்ளத்தில் யாவத் ஸ்வஸ்தமிதம் சரீரம் அருஜம் யாவத் ஜரா யாவட்சேந்திரியர் அப்பிரதிஹத்தோ யாவத் க்ஷயோ நாயுஷா ஆத்மஸ்யேயசி தாவதவ விதுஷா காரிய பிரயத்னோ மகான் சந்தீப்தே பவனே து கூப்பனம் பிரத்யும்கீத அதாவது இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லணும் நாம அதாவது இந்த உடம்பு நல்லா இருக்கிற போதே காணல் நீருக்கு ஒப்பான இந்த உடம்புங்கிறாங்க பர்தகிரி சொல்கிறார் காணல் நீருக்கு ஒப்பான மிராஜ் வாட்டருக்கு சமானம் யாவத் ஸ்வஸ்தமிதம் ஷரீர மருஜம் ஏதோ இன்றைக்கி நல்லா இருக்குது நாளைக்கு எப்படி இருக்க போகிறது தெரியல ஒவ்வொரு நாளும் காலம்புகிற தலைவலி மத்தியானம் முதுகு வலி இடுப்பு வலி இதோடு தான் இருக்கான் எல்லோரும் ஆக பெரும்பாலும் யாவத்து இதம் ஷரீர மருஜம் காணல் நீருக்கொப்பான இந்த உடம்பு எதுவரைக்கும் நன்றாக இருக்கிறதோ யாவத் ஸ்வஸ்தமிதம் ஷரீர மருஜம் யாவஜரா தூரத்தக முதுமை வெகு தொலைவில் இருக்கிறதோ அப்படின்னா இ இளமையிலேனு அர்த்தம் நடு வயதிலாவதுன்னு அர்த்தம் முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளேயாவதுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் வெளிநாட்டிலலாம் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க எண்பது வயதுக்கு அப்புறம்தான் வந்து என்னது முதுமைன்னே அர்த்தம் அறுபது வயசு எழுபது வயசுலாம் இல்லை எண்பது வயதுக்கு அப்புறந்தான் முதுமை ஏதோ கணக்கு வச்சுருக்காங்க ஓல்டேஜுக்கெல்லாம் நம்ம ஊரில் அறுபது வயசாக சீனியர் சிட்டிசனுக்கு அறுபத்தஞ்சா அறுபதா அறுபது சலுகைன்னா நம்ம வயசாக கூட இப்படி கூட கொண்டு வந்துடுவோம் ஐம்பதுக்கே கொண்டு எல்லாம் போக்தாவாக இருக்கணும் அப்புறம் யாவது முதுமை வெகு தொலைவில் இருக்கும் பொழுது யாவச் சேந்திரிய சக்தி அப்ரத்திகா கண்ணன்னா நல்லா இருக்கிற போதே படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கணும் கண்ணு காது எல்லாம் நல்லா இருக்கிற போதேன்னு அர்த்தம் அதாவது காது மூக்குலாம் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லாமல் இடைஞ்சலே இல்லாமல் கா உடம்பு இந்திரியங்கள்லாம் வேலை செய்கிற போதுங்கிறார் தடை இல்லாமல் இந்திரியங்கள் வேலை செய்யும் பொழுது யாவச் சேந்திரிய சக்தி அப்பிரதிகதா யாவத் கஷயோ நாயுஷா கண்டிப்பாக ஜென்ரலாக எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் செத்து போவோம் ஆயுசு முடிகிறதுக்குள்ளேயே இன்னும் வாயு இருக்குது கொஞ்ச நாள் வாழ்வோங்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுதே ஆத்மஸ்ரேய்சி நீ வந்து வாழ்க்கையில் எதை எதை பண்ணினால் நல்லதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நீ பண்ணு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உலக பெரியவங்க சொன்ன வழின்னு அர்த்தம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னால் பெரியவங்க போன வழியை பின்பற்றி வாழ்கிறதுன்னு அர்த்தம் நீ என்ன படித்தாலும் சரி சிஷ்டாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலைன்னா யூஸ்லெஸ்ஸுங்கிறார் திருவள்ளுவர் அதுக்கு அதுதான் அர்த்தம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னால் ஊரில் அக்கிரமம் பண்ணுறாங்கிற அர்த்தம் இல்லை பெரியவங்கள்லாம் அது அதுதான் பெரியவங்க எத்தாச்சாரத்தை சிரேஷ்டா தத்த தேவே தரோஜனஹா மூணாவது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம் பெரியவங்க எந்த வழியில் போகிறாங்களோ அதை பின்பற்றி போகணும் அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் நீ எவ்வளோதான் சாஸ்திரம் படித்தாலும் ஒரு மகான்கிட்ட பெரியவங்கக்கிட்ட உங்கள் அப்பா அம்மா கிட்டையாவது கூட இருந்து வாழ்க்கையை கற்றுண்டு வாழணும் இல்லாட்டி நீ எத்தனை படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது பலகற்றும் கல்லாதார் அறிவிலாது அறிவில்லாதார் ஆக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஆத்மஸ்ரேயசி தன்னுடைய நன்மைக்காக தன்னுடைய நன்மைக்கான சுயநலம் இல்லை ஒரு உலகத்துக்கு நல்லது செய்கிறது உனக்கு நல்லது அந்த அர்த்தத்தில் தாவதேவ விதுஷா காரிய பிரயத்தனோ மகான அறிவாளியானவன் பிக்க அதுக்கு உழைச்சி புண்ணியத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுடணும் வயசான காலத்தில் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு பணம் வச்சுக்கிறதுலாம் பரவாயில்லை ஏன்னா நாளைக்கு எதா ஒன்று ஆயிடுத்து நான் அப்படி இருந்து இந்த உலகத்துக்கு நம்ம எதாவது பண்ணவாக போகிறோம் நம்ம இந்த உடம்பை காப்பாற்றுறதுனால ஏதாவது நன்மை இருக்குன்னா காப்பாற்றலாம் உலக நம்மளை காப்பாற்ற வேண்டியதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா என்னத்துக்கு இதை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆத்மஸ்ரேசி தாவதேவ விதுஷா காரிய பிரயத்னோ மகான் ஆஹா அறிவாளியானவன் முயற்சியை அதில் மேற்கொள்ள வேண்டும் அதாவது மோட்சத்தை அடையிறதுக்கு மேற்கொண்டு சந்தீப்தே பவனே நல்ல வீடு நெருப்பு பற்றி எரியிறபோது கூப்பகனம் கிணறு வெற்றது பிரத்யுத்தியம்கீதருஷ வீடு நெருப்பு பற்றி எரிகிறபோது கிணற்று வெற்ற முயற்சி எவ்வளவு முட்டாழ்த்தனமானதோ அவ்வளவு முட்டாள்தனம் வாழ்க்கை நிறைவாகும்போது அதாவது என்னது இந்த சரீரத்துக்கு வியாதி ஜாஸ்தி வந்தாச்சு அது மாத்திரம் இல்லை முதுமை வந்துடுத்து இந்திரியங்கள் நான் வேலை செய்யலை அப்போ நான் உட்காந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்ணுறேன்னா நீ அகம் ஜீவோஸ்மி உனக்கு புரியல அப்புறம் இங்கே அகம் பிரம்மாஸ்மியை போய் நீ நினைக்கிறது நீ இத்தனால அகம் தேகோஸ்மின்னு இருந்துவிட்டு சடனாக திடீர்னு ஆம் பிரம்மாஸ்மின்னா அதெல்லாம் சும்மா வெறும் சென்டென்ஸு உனக்கு யூஸ் ஆகாது வெர்பலாக இது பண்ணால் ஜஸ்ட்டு திங்க் பண்ணால் வந்துவிடுமா என்ன அதோடய டெப்த் எவ்வளவு இருக்கு அதனால் பண்ணிடணுங்கிறார் பரத்ரஹரி அதனால தான் அவர் பெரிய மகாராஜா உஜ்ஜயினியோட ராஜாவர் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு இதை சொல்லிட்டு போயிருக்கார் வைராகியசத ஆஹா இது ஆத்மனா நாசனம் இந்த மூன்று வாசல்கள் என்னதுன்னா காமகா குரோதா லோபகா காமகான்னா ஆசை குரோதகன்னா கோபம் விருப்பு வெறுப்பு லோபகான்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது எல்லாம் உள்ளுக்குள்ளே மூட்டி பூட்டி வச்சுட்டு வெளியில் இவன் தூங்குவான் அதுக்கு வந்து இந்த என்ன புதையலுக்கு பாம்பு புதையலை காத்துதுமா அது மாதிரி இருப்பா அதனால் பிரயோஜனம் நிற காமக்ரோதா ததா லோபகா அதாவது ஆசையினால் பொருளை ஈட்டிட்டோன்னு வச்சுங்கோ அதை வந்து நான் இவ்வளோ ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அடைஞ்சது நான் லேசில் அதை கொடுத்துருவேன் நான் எல்லாருக்கும் அப்படின்னு உள்ளே வச்சுப்போம் அதுதான் லோபம்னு பேர் அதாவது இந்த காமத்தினுடைய ப்ர இது நடச்சது நடக்கலேன்னு வச்சுங்க எரிஞ்செரிஞ்சு விழுவோம் ஆசைப்பட்டது நடக்கலன்னா அதில் வந்து நிறைய குரோதம் ஜாஸ்தி ஆகும் ஆசைப்பட்டு நடந்து கொடுத்தோன்னா அதை வந்து அப்படியே வச்சுப்போம் பொதுவாக பொருளை வச்சு தான் சொல்கிறது ஆக விருப்பு வெறுப்பு லோபம் லோபம்னா என்ன தங்கிட்ட இருக்கிறத எதையுமே இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது கிடையாது அது நாலெட்ஜாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் ஒரு அன்பாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது கிடையாது பொருளாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும் எதையுமே இன்னொருத்தருக்கு மனமு வந்து கொடுக்கறதுக்கு முடியாது அதுக்கு பேர் தான் லோப புத்தின்னு பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா பர பிறருடைய செல்வத்தை கவறுதல் வெகுதல் திருவள்ளுவருடைய பாஷையில் சொன்னால் வெகுதல் வைச்சுண்டே இருக்குது ஆஹா அதனால் என்ன சொல்கிறார் பாருங்கோ நரகத்தின் இந்த இந்து என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நமக்கே தெரியுது நமக்கு இருக்கிற ஆசை நமக்கு தெரிகிறது ஆத்ம நமக்கு இருக்கிற கோபமும் நமக்கு தெரிகிறது நமக்கிட்ட இருக்கிற இந்த லோப புத்தியும் நமக்கு தெரிகிறது இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறது சுகத்தை கொடுக்குறதா துக்கத்தை கொடுக்குறதா என்னுடைய ஆசை எனக்கு இன்பத்தை தருகிறது என்னுடைய ஆசை எனக்கும் சமூகத்துக்கும் இன்பத்தை தருகிறதுன்னு சொல்ல முடியுமா ஏதோ மறைமு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்லோருக்கும் துன்பத்தைத்தான் தருகிறது என்னுடைய கோபம் என்னுடைய லோபம் எல்லாம் இதம் இதம் இதம் த்ரிவிதம் நரகசிய துவாரம் ஆத்மனா நாசனம் என்னதுண்ணா காமக்ரோதா லோபகா என் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் அழிக்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போகிறதுக்கு காரணம் எனக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கறது ஆகவே இது என்னதுன்னா இந்த தனி உடைமை பொது உடைமை கட்சியெலாம் இருக்குது பாருங்க இல்லையா தனி உடைமை பொது உடைமை சரி கேபிட்டலிசம் சோசியலிசம் அப்புறம் கம்யூனிசம் இன்னொன்று இருக்கே சோசியலிசம் கம்யூனிசம் ஒன்றா கிடையாது அது வேறு எல்லா இசமும் கட்சி அப்படின்னா என்ன இருந்தாங்க யார் பேர்லேயும் வீடு இருக்கக்கூடாது எல்லாம் கவர்மெண்டில் பேர் தான் இருக்கணும் நீ இந்த வீடை வாங்கிறது கொடுக்கறதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா நீ இருங்கோ போங்க நீங்கள் உங்கள் வீட்டை மாற்றணும்னா கவர்மெண்ட்டை சொல்லணும் அது ஒரு சிஸ்டம் இது நம்மளே வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு இருக்கோமே இருக்கட்டும் காம க்ரோதா லோபா இதெல்லாம் ஆத்மனா நாசனம் ஐநல் தேர் தஸ்மாத் எஸ்மாத் ஹேத்தோ இதம் த்ரிவிதம் துவா நரகசிய துவாரம் யாதொரு காரணம் பற்றி இவை நமக்கு து நமக்கும் பிறருக்கும் துன்பத்துக்கு காரணமாக இருக்கின்றதோ யாதொரு காரணம் வாழ்க்கையில் நாம் நிம்மதியில்லாமல் போவதற்கு இவைகள் காரணமாக இருக்கின்றனவோ காரணம் பற்றியே இவைகளை விட்டு விட வேண்டும் பேராசை பெருநஷ்டம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு தான் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ ஸ்கூலில் பேராசை பெருநஷ்டம் மைதாஸ் அப்புறம் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு மலையாளத்தில் புத்தி மட்டுன்னு என்ன தெரியுமோ கஷ்டம்னு அர்த்தம் ஆமாம் புத்தி மட்டு புத்தி மட்டானே ஆக அப்படின் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் இருந்தால் நமக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸ் ஆ தஸ்மாத் எனவே ஏத்தத்ரயம் ஏத்தத்ரயம்னா என்ன இந்த மூணு இந்த மூணு தான் இவ்வளவாக பெருசாக இருது இத்தனை நேரம் நம்ம படித்தோமே நான் நான் நம்பர்லாம் போடலை நீங்கள் வேணா ஹோம் ஒர்க் பண்ணிக்கோங்க என்ன அசுரகுணங்கள் எத்தனை கீதையில் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் வேறு ஆகையினால அசுரகுணங்கள் எத்தனை பகவத்கீதையில் இந்த தெய்வ அசுர சம்பத்தில் படிச்சுருக்கிறதுல இதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு உட்காந்து எல்லோரும் எண்ணின் இருங்கோ ஆனால் மூல காரணம் என்னென்னா இந்த மூணு தாங்கிறார் அதனால் வள்ளுவர் சொன்னார் காமம் வெகுளி மயக்கம் நர் இவர் காமக்ரோத லோபாகனு விட்டார் அது மெய்யுணர்தல் அதிகாரத்தில் கடைசியில் சொன்னார் காமம் வெகுளி மயக்கம் மயக்கம்னா மோகம் ஆஹ் மோகமும் காமக்ரோதமும் சங்கராச்சாரிய சொல்றியா காமம் க்ரோதம் லோபம் மோகம் தியக்வாத்மானம் பசியதி சோகம் ஆத்மானவிஹீனா மூடா தே பச்சியந்தே நரகநிடா ஆகையினால் காமம் க்ரோதம் லோபம் மோகம்னு நாலு சொல்கிறாருங்க நம்ம மற்ற சேர்த்துக்கணும் ஆறு எல்லாத்துக்கும் மூணு சொல்லிவிட்டார் ஆஹா இந்த ஆசை காமயேஷக் க்ரோதயேஷா ரஜோகுண சமுதவ அங்கு இதெல்லாம் நிறைய கனெக்ஷன் இருக்குது நமக்கு ஜாஜத்தோ விஷயான் பும்சங்கஸ்தேஷூபஜாய சங்காத் சஞ்ஜாத்தாமாக காமாத் கிரோதோஜா கிரோத் பவதி சம்மோகம்மோஸ் ஸ்மிருதி விமிருத் புத்திநாஷோநாத் பிரணியா ரெண்டாவதாயிரலட்சணத்திலே வந்துவிடுத்து அப்புறம் இங்கே வேறு மூணாவது அத்தியாயத்தில் வேறு சொல்லியிருக்கார் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு ஆம்கிரோத தயேத் விட்டுடு நீ அட்ரஸ் பண்ணு உன் மனதுக்குள்ளே வர்ற இந்த ஆசையையும் இந்த கோபத்தையும் யார் கட்டுப்படுத்த முடியும் லோபத்தையும் உன்கிட்ட இருக்கிற இந்த லோப புத்தியையும் குரோத காமத்தையும் யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ உனக்கு தான் வில்பவர் இருக்குது நீ சரியான சன்மார்க்கத்தில் போய் இந்த துன்மார்க்கத்தை நீக்கணும் அதுக்கு தான் பெரியவங்க வழி போட்டிருக்காங்க அடுத்த ஸ்லோகம் ஆக இந்த மூன்றையும் விட்டுவிட வேண்டும்னர் இந்த அசுரகுணம் முற்றிலும் போகணுன்னா இந்த மூனை விட்டால் போகணும் இதனுடைய கண்டினியூவேஷன் தான் மற்றதெல்லாம் எப்போது திருப்தியாயிரு பொறுமையாயிரு எல்லாருக்கும் கொடு ஜெஜே தியாகம் என்ன அர்த்தம் சந்தோஷமாகிரு திருப்தியாயிருக்கிறதுல சந்தோஷப்படு இன்னொருத்தங்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்படாதே உங்ககிட்ட கொஞ்சம் கூட இருந்தால் கீழே இருக்கிறவனுக்கு தேயம் தனா ஜ தீன அவனுக்கு கொடுத்து சந்தோஷப்படு யாராவது எரிச்சலாக பண்ணினான்னா கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லு ஆக மூணு குணத்தை கடைப்பிடிச்சா போகும் தெய்வ குணம் வந்துடும் ஆக பேராசை பெரும் பெரும் பொருட்பற்று பேர் அதனால்தான் பேருன்னு போ பெருசுன்னு போட்டேன் மிதி மிதமாக ஓகே அளவான ஆசை என்ன இந்த எங் குருநாதர் சொல்கிற மாதிரி என்னது அப்ராப்ரியேட் பேலன்ஸ்டு கிளீன் டிசையரும் Appropriate, balanced, clean desire. நியாயமான அளவான தூய்மையான ஆசை நான் பைண்டிங் டிசையர் நம்மளை பந்தப்படுத்தாத ஆசை அதே மாதிரி தான் காமஹா குரோதகா இது மூணையும் விட்டுடுன்னா என்ன அர்த்தம்னா எதுவும் வேணும் அதாவது சில விஷயத்தில் சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கோபப்பட்டதுனால ஒன்றும் இல்லை ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும் கோபம் பெருசாக குணமேனும் குன்றேறி வெகுளி கணமேயும் காத்தலரிது ரொம்ப அதுக்கு நேரம் இருக்கக்கூடாது ஒரு க்ஷண உத்தமே க்ஷண கோப சாத் மத்தியமே கிடிகாத்வயம் அதமே சாத் அகோராத்திரம் பெரியவங்களுக்கு வர்ற கோவம்லாம் ஒரு லைட்டாக வந்துட்டு போயிடும் க்ண கோப சியாத்து அதுவே தாங்கிக்கிறது கஷ்டங்கிறார் திருவள்ளுவர் மத்தியமே கிடிகாத்வயம் மற்றவங்களுக்கு ரெண்டு நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கிறவனுக்கு ராத் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் அதமே சியாது அகோராத்திரம் மகா பாபிக்கு சாகர வரைக்கும் போகாது பாபிஷ்டே மரணாந்தகா அவனையே கொன்றுடும் தன்னையே கொல்லும் சினம் ஆஹா இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே பகவான் என்ன கொடுத்துருக்காரோ அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் யாரையும் நான் வைய மாட்டேன் திட்டமாட்டேன் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு எங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுவேன் என்னுடைய நாலெட்ஜை ஷேர் பண்ணுவேன் லவ் அண்ட் அஃபெக்ஷனை ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன் ஒன்றும் நான் ஒன்றும் இது பண்ணிக்க போதில்லை என்றைக்கும் போகிற வழிக்குள்ளே நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சுன்னு கிளம்புவோம் நாச்சற்று விக்குள் மேல் வாராமல் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நிறைய சம்பாதிச்சுட்டு போயிடுவோம் எதை வந்து அடுத்த பிறவைக்கு எடுத்துன்னு போக முடியுமோ அதை எடுத்துன்னு போவோம் எதை எடுத்துன்னு போகவே முடியாதோ அதுக்கு டைம் கொடுக்க வேண்டாம் அவ்வளோதான்